ஹதீஸ் ஐநூற்றி இருபத்தி நான்கு பின் அப்துல்லாஹ் லதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது தொழுகையின் நிலைநாட்டுவது கொடுப்பது முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்லதையே நாடுவது ஆகிய காரியங்களுக்காக நான் அல்லாஹுவின் தூதரிடம் உறுதி பிரமாணம் எடுத்தேன்